மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன் உனக்கும் சுகம் இருக்கணும் வீட்டுல எல்லாருக்கும் சுகம் இருக்கணும் நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழு உன் அரண்மனைக்குள்ளே அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சுகமும் இருப்பதாக இருக்கணும் வியாதியசனா வாழக்கூடாது நீ சுகமா இருக்கணும் அரண்மனையை குறித்த தேவனுடைய நோக்கம் நாற்பத்தி அஞ்சாம் சங்கீதம் பதினஞ்சாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் மகிழ்ச்சியோடு யோசிச்சுட்டு கலங்கிக்கிட்டு அழுதுகிட்டு உள்ள இருந்தா என்ன நீ அந்த வீடு அந்த வீடு எப்படி இருக்கும் அரண்மனையில மகிழ்ச்சியோடு நீ வரணும் கழிப்போடு வரணும் சந்தோஷமா இருக்கணும் கொஞ்ச கால வாழ்க்கை நீங்க பாருங்க இந்த நரிக்குற பாருங்க வீடு வாசல் கிடையாது ஓடிட்டே இருப்பான் நம்ம சும்மா மாட மாளிகை மாதிரி அப்படியே செத்து மாதிரி உள்ள போறோம் செத்து மாதிரி வெளியே போறோம் ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி சரல் உள்ள போறான் அப்படியே மைண்ட்ல மெண்டல் மாதிரி உள்ள போறது குழம்பிட்டே போய் அப்படியே குழம்பிட்டே ஏன் ஒன்னு அரண்மனைக்குள் மகிழ்ச்சியோடு அரண்மனை ஏழு காரியம் அரண்மனையில உங்க வீடு இனிமே அண்டவரையும் என் இப்படி இருக்கட்டும் என் வீடு கட்டப்பட்டுக் கொண்டே இருக்கணும் என் சீவி என் கொண்டே இருக்கணும் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கணும் என் வீட்டுல சுகம் இருக்கணும் அதுல இருக்கணும் ஒன்னு ராஜாக்கள் ஒன்பது ஒன்று சாலமோன் கத்துடைய ஆலயத்தையும் ராஜ அரமணையையும் விரும்பின எல்லாவற்றையும் தரிசனம் ஒரு தரிசனம் இருக்கணும் வீட இல்லாமல் வேறல்ல எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது வானத்தின் வாசல் அது ஒரு தரிசனம் தான் கிடைச்சது அந்த ஏனி ஏனின் உச்சியில கத்த நிக்கிறார் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன் உன் வீட்டில் உனக்கு தரிசனம் இருக்கணும் ஜபிக்கிறேன் காலையில் ஜோ பண்றேன் மதியானம் ஜோ பண்றேன் நைட்டு ஜோம் பண்றேன் நேரம் கிடைக்கும்போது வச்சிட்டு ஜபிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க ஆசி ஜனங்க வந்து ஜபமால வச்சு ஜபிப்பாங்க நம்ம ஆளுங்க இதை வச்சு ஜபிக்கிறாங்க அதான் ஒரு பாட்டி இருக்கு அந்த பாட்டியமா இப்ப தான் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு அது இருக்கும் அது பற்றி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா புளியங்கோட்டை இந்த கல் இருக்கணும் சின்ன சின்ன கல் வச்சு நான் ஒரு நாள் இப்படி இப்படி வந்தேன் அது ஊட்டிக்கிட்டு இருக்கு ஒன்னு ஒன்றாவை போட்டு போட்டு தோத்தனம் பண்ணிட்டு இருக்கு செத்தா சாட்சி சொல்லணும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருவை ஒவ்வொரு லைன்ல கத்தரோட என்ன நெருங்குறாங்க அவங்க ஒரு சில வீட்டில் புளி அது எண்ணிக்கிட்டே இருக்கிறது அவ்ள பண்ணும்போது அந்த வீட்டில் வெளியில நொந்து போய் இருக்கும்போது டச் அதுக்கு பிறகு தடுமாறு என்ன உண்டாகும் இருபது வருஷம் கழிச்சு கூட திருப்பி அவனுக்கு தரிசனம் கிடைச்சது வெளிப்படுத்தல் கிடைக்கணும் நாற்பத்தி ஒன்னு நாற்பது அதிகாரியாய் நியமித்த அதிகாரியாயிருப்பாய் அரண்மனையில் நீ அதிகாரியா இருக்கணும் வாழ்க்கையில் இருக்குறதுக்கு அதிகாரம் அதிகாரம் உள்ள அதிகாரம் பூமியிலும் சகல் அதிகாரம் உனக்கு இருக்கு அதிகாரிய போயிட்டு இந்த பிள்ளைகளை வெளியே அப்படியே பாட்டம் அந்த அதிகாரத்தை சொல்லல எகத்தின் அரண்மனையில் எப்படி இருந்தா நீல்லை பிள்ளைகளாக அதிகாரம் இருக்கும் நீ ஒரு பிள்ளைத்தின் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன செய்தார் அதிகாரம் கொடுத்தார் சாசுகளை அதிகாரம் கொடுத்தார் நீங்க அதிகாரம் அமைக்கணும் தெரியணும் உனக்கு நீ உடனே முழங்கால் போடணும் தெளிக்கப்பட்ட விடுவோம் இந்த தெருக்கட்டு பொங்கல இந்த ரோட பொங்கல் வைக்கிறாங்க ஆடிட்டே போகல எங்கயோ போயிட்டு விட்டு ஏர் பிரேக் நின்று அவ்வளவு அந்த கூட வந்த ஜனங்கள்லாம் போ போங்கிறாங்களா அது வரைக்கும் சும்மா இருந்தது அப்படியே பிரேக் ஆவி விலகிடுச்சு போகவே மாட்டேங்க ஆடுறதும் நின்று போச்சு போறதும் நின்று போச்சு எல்லாரும்பி பிரேயர்ல வச்சிருக்க யோசிச்சு பாருங்க நான் ஒரு குப்பம் அந்த சாமி என்னது பூக்குழியா தீக்குழியா தீக்குளி இறங்குவாங்கள இறங்கறதுனால பக்கத்து குப்பத்துல போய் தண்ணி எடுத்து வருவாங்க வரும்போது கரெக்டா நம்ம சர்ச்சு கிட்ட வந்து அப்படி டைவர்ட் டைவெர்ட் ஆயிடுவான் திரும்பிடுவான் அப்படியே கிராஸாக போய் தண்ணி எடுத்துட்டு அப்படியே கிராஸாக போயிடுவாங்க நான் இருந்த ஒரு வருஷம் என்ன பண்ணானுங்களோ தெரியல எங்க வந்துட்டாங்க நம்ம ரூட்ல வந்துட்டான் கிராஸ் பண்ணிட்டான் நம்ம சர்ச்ச வழியா அது வாடி போயிட்டு அவன்ட்டு ஆட்டம் பாடி போயிடுச்சு அன்னிக்கி நைட்டு ரெண்டு மூணு பேர் தீக்குளிக்கும் போது பொத்து பொத்து பொத்துன்னு எங்க விழுந்துட்டான் உள்ளே விழுந்துட்டான் தீக்குள்ளேயே விழுந்து காயப்பாட்டு தூக்கி அவனை புற வழி அதை விசாரிச்சிருக்காங்க அவங்கதான் நம்மளால என்ன சொல்லிச்சான் தண்ணி எடுக்கும்போது அந்த கோயில் வழியாச்சான் அந்த வழியா ஏன் போன வருஷம் வருஷம் வேற ரூட்ல போற ஏன் அந்த கோயில் வழியா போன அப்ப அந்த ஆவிக்கு பாருங்க தெரியுது அது அங்க இருக்குன்னு நினைக்கிறான் அது ரோட்ல வரும்போது பாத்துட்டே போகுது இவன் என்னைய வேற ரோட்ல கொண்டு வந்துட்டான் நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும் அரண்மனையில் உள்ளவர்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் நீங்க வந்து சபிக்க கூட அல்ல எல்லாரையும் வாழ்த்து நீ வாழ்ந்திருப்ப இந்த ஏழும் நல்ல காரியங்கள் சொல்லுங்க அரண்மனை கட்டுதல் அரண்மனையில் வாழ்கிறார் அரண்மனையில் சுகத்தோடு இருக்கிற அரண்மனையில் மகிழ்ச்சியோடு இருத்தல் அரண்மனையில் தரிசனத்தோடு வாழ்த்தல் அரண்மனையில் அதிகாரத்தோடு இருத்தல் அரண்மனையில் உள்ளவர்கள் அரண்மனை நம்ம லைஃப் உங்கன்னு இல்லை நானும் தான் நம்ம லைஃப் எப்படி இருக்கா நம்ம வாழ்த்துறோமா மகிழ்ச்சியா இருக்கோமா அதிகாரம் வல்லமை உள்ளவர்கள இருக்கிறோமா வாழ்கிறோமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறோமா தரிசனம் கிடைக்குதா கட்டிட்டு வீடுகள் எதுவோ அதை கட்டுறாரு அந்த கட்டிட்டு பில்டப் பண்ணிட்டே இருப்பார் பண்ணுவா உங்களுடைய என்ன அறிவு இருக்கு நான் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றேன் சில அரண்மனைகள் எப்படி இருந்தது நல்லது இந்த லெட்டர் ரைட்டிங்ல சுகமா இருக்கிறேன் என்று நான் நினைச்சுகிறேன் சுவாசிக்கிறேன் அடுத்து ஒரு ரெண்டு மூணு லைட்டில் கழிச்சு அம்மா இப்பொழுதுதான் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறார்கள் அப்படிமா அப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல அரண்மனை வாழ்ந்திருக்க முடியாத கட்டும் முடியாத வாழ்ந்திருக்க முடியாத சுகமா இருக்க முடியாத மகிழ்ச்சியா இருக்க முடியாத தரிசனத்தோடு வாழும் முடியாத அதிகாரத்தோடு வாழும் முடியாத வாழ்த்துதல் சொல்ல முடியாத நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய லைஃப் ஆனா பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு நான் உங்களுக்காக எனக்காக கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன் சில அரண்மனைகள் எப்படி மோசமா இருந்தது ஏன் அப்படிலாம் ஆயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கா இல்ல அப்படிப்பட்ட சம்பவங்களால் நிறைஞ்சிருக்கா மத்தேயு 27 ஏழு 28 29 இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல கொண்டு போய் அரண்மனையில் வச்சு பரியாசம் பண்ணிட்டாங்க அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முழுகனால் ஒரு முடியை பின்னி அவர் சிறுசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற் யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி ஓம் வீட்டுல இயேசுவை நீ துக்கப்படுத்துறியா பரியாசம் பண்றியா இயேசுவை மைமைப்படுத்துறியா இந்த கேள்விக்கு உங்களுக்கு சுத்தாட்சி ஆண்டி க மயிக்கு உள்ளதா தேவைய நாம இருக்கா தூசிக்கப்படுதா ஒரு நாள் எவ்வளவு சம்பவங்கள் உங்க வீட்டுல நடக்குதே தெரியும் இரவோ பகலோ அந்த சம்பவங்களில் சாப்பிடும் போது உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது உறவினர்கள் உங்க வீடுகளில் இயேசுவை பரியாசம் பண்றீங்களா ஆண்டோட நாம தூசிக்கிற மாதிரி உங்க வீட்டில் இருக்கீங்களா இல்ல கத்தடையில அமைச்சிருக்கீங்களா ரெண்டாவது முடிச்சிடேன் போயிடுவாங்க அறிவு உங்களுடைய வீடுகளில் நீங்க ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு வாழக்கூடாது உங்க வீடு வந்து தேவனை மயிமப்படுத்த முடியாத கொடுத்த வீடு அந்த இடத்துல நீதி துதிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் நாலு மணி ஜெவம் பண்ணணும் ஆறு மணி ஜவுன் பண்ணணும் எப்பமாவது பாட்டு கட்டிட்டே இருக்கணும் இல்லன்னா மெசேஜ் கட்டிட்டே இருக்கணும் இல்ல வீட்டில் இலைப்பாடு இருக்கணும் நீ ஆவில நிறைஞ்சு கழிவு கட்டி ஜபிக்கணும் ஒரு தேவ சமூகமா நீ கொண்டு வரும் ஜபாலயம் இது தேவாலயம் அது என்னது ஜபாலயம் உன் வீடு வந்து ஜபாலயம் போல இருக்கணும் என் வீட்டில் அவர்களை கொண்டு வந்து ஜபா வீட் ஜபா என்ன செய்வேன் குற்றாட்டுவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளை காவல் பண்ணிட்டாங்க அரண்மனையிலேயே ஜில் மாதிரி இருக்க கூடாது அரண்மனை காவல் காக்குற இடமா மாத்திட்டாங்க நடுங்குவாங்க அப்படி ஒதுங்கி போயிருவாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சுடுகாடு மாதிரி இருக்கும் வீடு ஒருத்தர் பேச முடியாது அப்படி இருக்க கூடாது வீடு வீடை நீ வந்து காவல் சிறையாய் மாத்தக்கூடாது வல் கூடமா மாத்தூடாது நல்லது கூட பேச முடியாது கெட்டது கூட பேச முடியாது கருத்துக்களை சொல்ல முடியாது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட முடியாது கொஞ்சம் நிம்மதியா இருந்துட முடியாது வீட வந்து நீங்க வந்து ஜெயில் மாதிரி வச்சிருந்தீங்க உங்க வீடு வீடு பரிசுத்தலமா இருக்கட்டும் அமைதி தங்கும் இடமா இருக்கட்டும் ஆனா அதே நேரத்தில் ஜெயில் மாதிரி என்ன செய்யக்கூடாது ட்ரீட் பண்ணக்கூடாது மனைவியோ புருஷனையோ பிள்ளைகளையோ ஜெயில் மாதிரி வச்சுருக்க கூடாது ஒரு சிலர்லாம் வெளியே போனா வீட்டை கூட போயிருக்காங்க வல்லமையான ஒரு ஆழ் மென்மையான ஒரு மனுஷன் அவனை அரண்மனையிலே காவல் வச்சிட்டு ஏசாயா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில் அவர்கள் மாளிகைகளில் ஓரிகள் ஊழியிடும் வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும் வலு சர்ப்பங்கள் பாம்பு தங்கக்கூடாது பாம்பு எழுத்தின் பிரகாரமான பாம்புல்ல பிசாசு நிச்சயக்கூடாது வலு சர்ப்பங்கள் அங்கே செல்விக்கையான இடத்துல வந்து தங்கிருமான் வலு சர்ப்பம் அல்ல வலு சர்ப்பங்கள் அவன் வீட்டுல வந்து விசாசு குடி இருக்கிறதுக்கு நீ அனுமதிச்சிட கூடாது பவுல் காவல் செய்யப்பட்டான் ஊழியத்தை செய்ய முடியாது பவுல விட்டீங்கன்னா உலகம் சுத்த மனுஷன் ஊழியம் செய்யற மனுஷன் அவன் ஒரு மிஷினரி அவன் ரெண்டாம் சுவிசேஷம் மூணாம் பிரயாணம் கிளம்புவான் அவனை கொண்டு போய் எங்க வச்சாச்சு கூட்டத்துக்கா போ வேண்டாம் ஜெவமா போக வேண்டாம் யாரா இப்ப நீ இல்லங்க வலு சிற்பங்களின் தாபரமாய் மாறக்கூடாது நான் படிச்சு பார்த்தேன் காலையிலதான் கொஞ்சம் திடீர்னு ஒரு தாட்டு வந்து எதையாவது ஒன்னு சொல்லணும்ல அப்படி சொல்லிட்டு போனா அது சுத்தி இருப்பா வராது அதனால கத்திரம் ஏதாவது நல்லதான் சொல்லணும் அந்த ஒரு அப்படின்னு இதை எடுத்து வந்து அரண்மனைக்குள்ள மந்திரிமார் இருப்பாங்க இங்க அரண்மனைக்குள்ள உட்கார்ந்துச்சு வலு சிற்பம் வந்து உள்ள உட்கார்ந்துச்சு உங்க பிசினஸ் உங்களுடைய வாழ்க்கையில வலு சிற்பம் உள்ள வரவே கூடாது சின்ன பாம்பானாலும் பெரிய கம்பெடுத்து நினைச்சும் அடிக்கணும் உள்ள போட்டாம அடிக்கணும் ஒரு நாள் ஒரு பையன் நான் இருந்த பைத்தம்ல பின்னால பாயை வச்சிருப்பாங்க ஒரு ராக்ட கூட்டம் தொடங்கும் போது அவன் பாயை கொண்டு போட்டான் அங்கிருந்து தூக்கிட்டு வந்து போடுறான் இப்ப அவங்க இருக்கான் அந்த பையன் போட்டான் பரிசியா பாயா போட்டு வச்சிட்டான் போட்டுட்டு இப்ப எனக்கு போடுற பாயை நிச்சய போறான் விரிக்க போற கூட எங்க அங்கதான் இருந்திருக்கு இருக்குன்னு தெரியுமா அடிக்கணும்னு சொன்னா பாயை எடுத்த உடனே அதையும் செய்யும் சீரம் அப்படியே வச்சு அடிச்சிருச்சு அடிச்சான் அடிச்சா பெரிய சைஸ் அப்பதான் யோசிச்சேன் இது எங்க இருக்கு உள்ளதான் உட்காந்துருக்கு ஆவிக்குரிய ஜத்தில் சர்ப்பங்கள் இருக்கா அது சாதாரண சர்ப்பம் என்னது பலு சர்ப்பம் வருஷ கணக்கா இது உள்ள கிடந்து அப்படியே செட்டில் ஆகி போயிருக்கு உன்னுடைய அரண்மனையில் வலு சர்ப்பம் இருக்கக்கூடாது இரேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒராவசனம் வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெற்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பழகணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது மரணம் வரவே கூடாது பிரமாணத்தை மீறுவதெல்லாம் பாவம் தான் அந்த கனிய புசிக்கும் நாளில் பிரமாணத்தை மீறி என்ன செஞ்சாலும் வீட்டிலுரிய ஜீவி தோல்வி வந்துட்டே இருக்கும் ஜத்துட்வாச கூட பிரதிஷ்டாசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய செத்துப் சாவு பலகனிகள் வழியாக ஏறி அரண்மனை எகிப்தில் பாருங்க எல்லா வீட்டிலும் சாகு இஸ்ரேல் ஜனங்கள் வீடுகளை தவிர ல சாவு கடைசில கடைசியில் எகித்தின் பார்வையுடைய முதற் செத்து போயிட்டான் எப்படி இருக்கும் வீடு எல்லா ஜனங்களும் கத்திக்கிட்டு அலறிட்டு அரண்மனைக்கு ஓடி வந்தாங்க அங்கு ஏற்கனவே ராஜா உட்கார்ந்து அழுது என்னன்னு கேட்டா என்ன எப்படி இருக்கும் அந்த தேசம் தோல்வி தோல்வி தோல்வி தோல்வி தோல்வி எப்பவும் தோல்வி மூளைச்சாவு படிச்சிருக்கீங்களா மூளைச்சாவு மூளைச்சாவுன்னா மூளை செத்து போயிடுச்சு ஆனா உறுப்புகள் எல்லாம் உயிரோட நிச்சயம் இருக்கும் ஒரு படிக்கலாம் வருது உடல் உறுப்பு தானம் பண்ணாங்க மூளைச்சாவு ஏற்பட்டபடியினால் அந்த பிள்ளையை தானம் பண்ணிட்டாங்க நமக்குள்ள பிர மீறும்போது மூளை சாவு வரும் கை சேத்து போது பாருங்க பல்ஸ் ஒண்ணு ஒண்ணா குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்க அரண்மனையில் சாவு இருக்கா தோல்வி வருதா முப்பத்தி நான்கு பதிமூன்று சொல்றேன் ஏழு பாயிண்ட் இருக்கணும் இருக்க கூடாது அரண் அழகு அரண்மனையில் புரியுதா சுத்தி அரண்மனைகள் அரண்மனைக்குள்ள பாருங்க அரண்மனையில் முள்ளு செடி வந்துருச்சு ஆறாம் அதிகாரத்தில் அடிக்கடி மழை பெய்யும் ஒரு சில ஆசீர்வாதமான அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முல் செடிகளையும் முல்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது சுற்றறிக்கப்படுவதே அதன் முடிவு அப்போ அரண்மனையில முல் செடி இருந்துச்சுன்னா உனக்கு முடிவு என்னது அரண்மனையில் முழு செடி வரக்கூடாது வீடு வலுசற்பங்களின் தாவரமாய் மாறி போகக்கூடாது வீட்டில் ஆவிக்குரிய ஜீவி தோல்வி உண்டாகக்கூடாது அரண்மனையிலே முச்செடி இருக்கக்கூடாது முச்செடியை ஒட்டுறாதீங்க நெஞ்சல் அது உங்களுடைய ஜீவித்தையும் கண்ணம் கிழிச்சிரும் அப்படிதானே நீ முழிச்சடி உனக்கு எப்படி கை கொடுப்பான் நீ நெருங்க நெருங்க அவன் ஓடுவான் அவனா நெருங்கி வரணும் இருபதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல ஒரு தீர்க்கே அரண்மனையில என்னத்தான் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டான் நான் காண்பியாத பொருள் என் தேசத்துல ஒண்ணும் இல்லை அரண்மனையிலும் ஒண்ணும் இல்லை எல்லாத்தையும் தன் அரண்மனையிலும் இசைக்கா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை அரண்மனையிலும் சரி தன் ராஜ்ஜியத்திலும் சரிமைய அவங்களுக்கு காண்பியாத பொருள் ஒண்ணுமே இல்ல இதுல என்ன வெளிப்பாடு நமக்கு சொல்லுங்க அரண்மனையில அவன் வந்தானா தெற்கு தேசம் கேட்கறான் என்ன பண்ணாங்க என்னத்தை பார்த்தாங்க என் அரண்மனையிலும் தேசத்திலையும் என் பொருட்கள் ஒன்னும் காண்பியாமல் எல்லாத்தையும் அவங்களுக்கு எழுதிட்டா என்ன அர்த்தம் ஒரு விசுவாசி ஒரு ஊழியர்காரன் ரகசியங்களின் உக்கரானக்காரன் மனைவி பிள்ளைகள்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் ரகசியம் இருக்கும் அதை வெளியே நிச்சயக்கூடாது சொல்லக்கூடாது நல்லா நீங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்க தானே குடும்ப வாழ்க்கையை டான்ஸ் திடீர்னு ஆடுறதுக்கு காரணம் இதுதான் அவளை பத்தி உங்களுக்கு இவனே போய் சொல்றான் அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது அந்த ஆளை பத்தி அப்படி எதை வெளியேற்ற குடும்ப ரகசியத்தை எல்லாத்தையும் பெருமை அது அப்படி இப்படி இது அது திருக்காசி சொன்னா நாட்கள் வரும் எல்லாம் போயிடும் உன்னைய விட்டு போயிடும் மனைவிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் புருஷனுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகளை பற்றி பல காரியங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்க வந்து ரகசியத்தை ஒன்று இருக்கு லைஃப்ல அதை நீங்க வந்து காத்துக்கணும் அவசியம் இல்லாமல் வெளியே சொல்லி கேவலப்படுத்தி நீங்களாவே படுத்துக்கிட்டு துப்புனா எங்க வரும் சொல்லுங்க நீங்களே படுத்துக்கிட்டு துப்புனீங்கன்னா எங்கே தான் வந்து விடும் உங்க முகத்துல திருப்பி வந்து உங்களுக்கு தான் கேவலம் சபைக்கு சில ரகசியங்கள் இருக்கு ஊழியக்காரங்களுக்கு சில ரகசியங்கள் இருக்கு ஊழியத்திலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு கசப்பு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஊழியக்காரங்களுக்கு சில விழுகைகள் இருக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னா உடனே போய் ஊழியக்காரங்க போய் விசுவாசிகள்ட்ட தெரியுமா அந்த சிஸ்டம் இப்படி இந்த நூறு ரூபாய் தருவான்னு சொல்லிட்டு ரோடு ரூபா போய் சொல்லிட்டு வந்துருது ஊழியத்தை வித்துட்டு வந்துருது அந்த வேலையே ஆகாது அதே மாதிரி விசுவாசிகள் கூட மத்தவங்க ரகசியங்களை பேசுறது அவசியமே இல்லை நாங்கள் திறந்த புஸ்தீங்களா பாசிங்க அந்த வசனம் குறைஞ்சிட ஒண்ணு குறைஞ்சிரு இப்படியாக எந்த மனுஷரும் எங்களை ஊழியக்காரர் என்றும் உக்கரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் ரகசியங்களின் உக்கரானியம் இருக்கும் அவசியம் இல்ல பிரதிஷ்ட நான் பிரதிஷ்ட நான் பிரதிஷ்ட இந்த கோழி வந்து ஒரு ரெண்டாறு ரூபாயா முட்டை இத போட்டு ஊரெல்லாம் கிடைச்சு கட்சிட்டு போயிரும் அப்படிலாம் செய்யக்கூடாது ஒரு தீர்க்க தரிசி தீர்க்கல நீ யாரு வீட்டுக்கும் போக கூடாது போன வழியா நீ போ திரும்பி அனுசிக்கூடாது வரக்கூடாது வேற வழியா வந்து சேருன்னு சொன்னாரு இவன் போயிட்டான் பயங்கரமான திருக்கசம் சொல்லிட்டா அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு உடனே ராஜா வந்து சொன்ன ய போய் வல்லமையான ஆளா இருக்கான இங்க நான் வந்த வழியா திரும்பி போக கூடாது எல்லா கத்தையும் மொத்தத்தையும் அவனே ராஜா சரி கத்தர் சொன்னார நீ போயிட்டு சொல்லி கும்பிடு போட்டு அனுப்பிட்டான் அங்க ஒருத்தர் தான் எல்லா இடத்துலயும் ஒருத்தர் இருப்பான் அதே மாதிரி தீர்க்க தரிசி ஒரு தீர்க்க தரிசினுடைய பையன் அங்க நின்றுட்டு இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஒரே ஓட்டமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான் ஓடி போய் அவங்க அப்பாட்ட சொன்னான் அப்பா இப்படி ஒருத்தர் வந்தாரு ராஜா இப்படி சொன்னாரு அவன் நான் எங்கயும் வரமாட்டேன் எங்கேயும் போகமாட்டேன்னு போயிட்டாரு பயங்கரமான ஆள் அப்படின்னு சொன்னான் உடனே இவன் இவன் அண்டு தீர்க்கு எங்கடா எந்த ரூட்ல போனாரு அப்படின்னா இந்த ரூட் உடனே அவன் விரட்டி பிடிச்சிட்டான் போய் பிடிச்சு நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுப்பாங்க நானும் தீர்க்கு தரிசிட்டா என் வீட்லேயாவது வந்து சாப்பிட்டு போங்க நீங்க இப்ப வல்லமையான ஆளு உடனே அவன் சொன்னா இல்லை நான் எங்கே வேலை செய்யறது இல்லை குடிக்கிறதில்லை ஊசிக்கிறதில்லை நான் வந்தபடியாக போறது இல்லைனா அப்போ வந்தான் அவன் சொன்னா இப்படி ஒருத்தன் வருவான் அவனை கூப்பிட்டு போய் உன் வீட்டில் சாப்பாடு போடுன்னு ஏன்டாண்டவர் சொல்லிட்டாருன்னு இது எல்லாம் திருக்க திரிச்சு எவ்வளவு மோசமா இருக்கானுங்க பாருங்க இவனுக்கு அடைய அப்பா அப்ப நம்மளை பத்தி இன்னொருத்தன் சொல்லிட்டாரா இவன் நேர வீட்டுக்கு வந்துட்டான் நீடு பிறகு இந்த பொய் சொன்ன திருக்குதரிசிக்கு மனசு சரியில்லை என்னடா அவனை கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டமே என்ன ஆனானோ தெரியலையே சரி பையன் அனுப்பி பாட்டு தெரியல வந்தா இந்த முதல்ல சொன்னா சிங்கம் அடிச்சிடும் 13 – 23 அவன் Bhojana paanam panni muditha pinbu andha teerkadarshi thirupikkondu vandavan avanukku kaludayin meyil seenum veithukoduthaan avan pona pirpaadu valiyile or singam avanukku edirpattu avanai konru pottaathu avan preyam valiyile kidandathu kaludai adinandaiyile nindrathu singamum preyathandaiyile nindrathu adutha subject enga thedi varana ayya paakradhu adutha illaya illa andha teerkadarshi thirupi thedi varliya thedi vandha arthathala epdi irundhana ஏனென்றால் நீ அப்படியும்ன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது ரகசியம் நீ போய் ரகசியத்தை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பிரதிஷ்டர் இருக்கணும் நீ பாதுகாத்து அவன் அவ போட்டு உருட்டு சுத்ரா சுத்ரா சுத்ரா சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி இவன் அங்க அப்படி சொல்லி சொல்லி கடைசியில் ரகசியத்தை சொல்லிட்டான் ரகசியத்தை சொல்லி முடிச்ச உடனே அவன் பாரு பிசாசு ரகசியம் சொல்லி அடுத்த நிமிஷத்திலேயே நீ ஒரு விசுவாசி ஒரு வல்லமையான விளையாட்டு தினமாவே போய் எல்லாத்தையும் அரண்மனையில் நீ காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை அரண்மனையில் நீ எல்லாத்தையும் அவசியம் கிடையாது நீ உங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தவன வராண்டாட்டி காப்பி குடிச்சு தோர்த்து ஓடிட்டே இருப்பான் அவனை கூட்டு வீட்டுல உட்கார வச்சு நைட் பண்ணி வீட்டுல தங்க அவசியமே இல்லை நான் சொல்றதுல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் வாழ்க்கையில அடிபட்டவங்களுக்கு இது பாடமா இருப்பான் நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த பாதையில போனவங்களுக்கு படமா இருக்கும் வந்து உட்காந்தே வாங்க ஏன் வாசல்ல வரண்டூமு உள்ள உட்காந்துக்க வேண்டியதில்லை ஒவ்வொருத்துக்கும் என்ன செய்யணும் அங்கெங்க ஸ்பீட் நீ போட்டு வச்சுப்பான் ஜ நெருக்கடியான இடத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் டியூசன் படிக்கிறது தப்பு இல்ல போறது தப்பு இல்ல படிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது தப்பு நடக்கிறது மட்டும்தான் தப்பு அந்த கவனமா இருக்கணும் கரெக்ட் ஸ்டேஜ்லேயே தான் கொண்டு வரணும் அதனால் நம்ம இந்த நாட்களில் அரண்மனையில் காண்பியாத பொருள் ஒன்றுமே எல்லாத்தையும் காட்டியாச்சு எல்லாம் போயிடுச்சு பாசிங்க அந்த வருஷம் நாட்கள் வரும் எல்லாம் நடக்கும் எல்லாம் போயிட்டே இருக்கும் இருபது பதினேழு உள்ளதிலும் ரகசிய அவசியம் நீங்களும் துக்கப்பட்டு புருஷனை பத்தி அப்படியே மொத்த குப்பையும் வெளியே சொல்லி மனை குப்பையும் பிள்ளைகளை பிடிப்பட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜா அரண்மனையை தீ அதிலே செத்தான் தீ ஓடி போயிடு அத விட்டு விட்டு எதை கொளுத்திட்டான் அரண்மனை தீ வச்சுட்டு அதுலயே இவங்க செத்து போயிட்டான் தற்கொலை ஸ்பிரிட் சூசைட் ஸ்பிரிட் இந்த பெரிய பெரிய மலைகள் எல்லாம் தற்கொலை முனைன்னு வச்சிருக்கான் அங்கே போனவொடனே அந்த ஆவி வந்துடும் இழுத்துடும் செத்துடுவோம் உள்ள போய் குச்சிடுவான் அது ஒரு ஸ்பிரிட் அந்த இடத்துக்கிட்ட போனவுடனே ஒரு மாதிரி மனக்கலக்கம் வாழ்க்கையில் விரக்தி வேதனை இருக்கிறவங்க எல்லாம் அங்கேதான் போவான் ஆனால் இப்போ அதை கவர்மெண்ட் மாத்திட்டான் கொடைக்கானல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப பசுமை வேலின்னு மாற்றிருக்காங்க நேம் கிரீன் வேலின்னு மாற்றிட்டான் எனக்கு சூசைடு அந்த இடத்துக்கு வந்தவுடனே என்னது எல்லாருடைய மைண்டில் ஒரு மைண்ட் வருது ஒருத்தர் என்ன ஆயிரக்கணக்கான அடி என்னது தூக்க முடியாது பெரியகுளத்துல வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காட்டுக்குள்ள போய் அவன் எடுக்கலாம் பெரியகுளம் எங்க இருக்கு அடிவாரம் கொடைக்கானல் எங்க இருக்கு அங்க வந்துருவான் அவன் அடுத்த சரகத்துக்கு போலீஸ் சரகத்துக்கு வந்துருவான் பாடி நொறிங்கி செத்து அதை போய் பாஸ்டர் நம்ம பாஸ்டர் அதுக்கு கம்பி பிளம் போட்டு பரிச்சயமான ஒரு பாஸ்டர் உங்களுக்கு உங்களுக்கு சிவகாசிக்குள்ளே அப்படியே ஒரு சுத்து அதாவது அந்த சில ஹைட்டுக்கு போயிட்ட கீழே பார்த்தா மாதிரி தலை சுத்துமே ராட்டநத்துல போனா அப்படின்னா யாரோ பிடிச்சி எடுத்துக்கலாம் வந்துருக்க பாசி ஏ என்னப்பா இப்படி சுத்துது நான் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல மொத்தமா சுத்தி எங்க கொண்டு போயிரும் போய் தீ குளிச்சு தீ குளித்திட்டு அதுல வந்து எதிர்மீச்சல் போட கடைசி வரைக்கும் அதை விட்டுவிட்டு சிலுவையில் ஒப்புற யுவராச நீ எங்க போவ மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த ஒருத்தர் இருக்காரு பிரதான காசு கொடுத்து அதே மன்னிக்காம இருப்பாரா விட்டு இருந்து தேவாலயத்துக்கு போனே அலமோது தேவாலயத்தில் போய் முப்பது வெள்ளிக்காசி தூக்கி எரிஞ்சு அவனுங்க ஓடி வந்து அதை பொறுக்கிட்டு இது தேவாலயத்துக்கு காணிக்கூடாது அலக்கழிச்சு நான் கொண்டு செத்தான் இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கு செத்தான் வயிறு வெடிச்சு குடல் செதறி செத்தான் இது சூசைட் நமக்கு வரவே கூடாது சிம்ரி பாருங்க ஒரு ராஜா தா அரண்மனையை கொளுத்தி ஏதோ காலி பின்ட்டான் நாம் அப்படி இடம் கொடுக்கவே கூடாது ரெண்டு ராஜாக்கள் இருபது பதினெட்டு நீ பெறப்போ உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் நீ ஒரு வேலைக்காரன் போல இருக்கும் வேலைக்காரனா இருக்க கூடாது அரண்மனையில் ஒரு சிலர்லாம் தன்னுடைய மனைவியை வந்து வீட்டுல வேலைக்காரியதான் வச்சிருக்காங்க புருஷனை வேலைக்காரன் மாதிரி வச்சிருக்காங்க அரண்மனையில் நீ அதிகாரி நீ வேலைக்காரன் நீ பெறப்போகிற உன்னுடைய பிள்ளைகள் ராஜகுமாரர்கள் பாபிலோன் ராஜா உடைய அரண்மனையில வேலைக்காரரா இருக்கார்கள் அடிமைகளாய் போவதை காண்பிக்கிறேன் உன் பிள்ளைங்க அடிமைகளாய் போகக்கூடாது அழுகை செய்களாய் மாறணும் பாவத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ள போயிடக்கூடாது பாபிலோன் பாபிலோன்கிறது உலகம் தாறுமாறான வாழ்க்கை குழப்பம் அப்படின்னா தாறுமாறு குழப்பம் பிள்ளைகள் குழப்பவாதிகளாக கீழ்பிடி அடங்காதவர்களாக சத்தியத்துக்கு கீழ்பிடி உபதேசத்துக்கு ஐக்கியம் இல்லாதவர்களாக போய்விடக் கூடாது வேலைக்காரர்களாக போயிடக்கூடாது அடிமைகளாக போயிடக்கூடாது இரண்டு ராஜாக்கள் இருபத்தி அஞ்சு ஒன்பது ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்னியால் சுத்தரித்து விட்டான் கூடாது வரக்கூடாது அக்னியினால் சுத்தரித்தான் பட்சித்தான் நியாய திருப்பு எங்க துவங்குமா தேவனுடைய வீட்டில் துவங்கும் அப்படின்னு எழுதியிருக்கு ஆனா நம்முடைய வீட்டில் துவங்க கூடாது அன்றைய நியாயத்திற்பு உள்ள வீடுகளாய் மாறக்கூடாது தேவண்டிய இறக்கம் உள்ள வீடுகளாய் நம்முடைய வீடுகளை நினைச்சோம் மாறணும் சமாதானம் உள்ள வீடுகளாய் மாறணும் நம்முடைய வீட்டில தேவண்டிய நியாயத்திற்பு கிளம்ப கூடாது ரெண்டு நாளாகவும் எட்டாம் அதிகாரம் பதினோராவசம் சாலமோன் பார்வனுடைய குமாரத்தையே அரண்மனையில் வச்சிருந்தான் அதனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணல் ஆகாது அரண்மனையில பார்வனுடைய குமாரத்தை வச்சிருந்தான் ஓம் வாழ்க்கையில ஓம் மனைவி பிள்ளைகளுக்கு தான் இடம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு அந்நியர்களுக்கு நினைச்ச கூடாது கூட தாவீதின் அரண்மனையிலே பார்வனுடைய குமாரத்தை வரக்கூடாது வச்சிருந்த புத்தி உடனே அரண்மனையில் ஒரு அரண்மனை கட்டு நீ போ அங்கிட்டு போறுபாட்டின் ஜீவியும் அவசியம் கண்டவங்களே வீட்டில தங்க விடாதீங்க அப்படி ஏதாவது சொல்லணும் நான் அப்படி எல்லாம் அவசியம் இல்லாம அங்கிள் ஆன்டி அவன் இவன் வந்து தான் போனான் எல்லாம் வேணாம் நான் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒத்துக்குவீங்க இந்த சத்திய அவங்கள இவங்களெல்லாம் தங்க விட கூடாது வந்தாங்க கேட்டாங்க அப்ப இப்பெல்லாம் ரொம்ப இறக்கம் உள்ளவரெல்லாம் மாறிடுவீங்க நீங்கள் எல்லாரும் கோடு போட வேண்டிய இடத்துல போடணும் ஸ்டாப் உலகத்தில் நீங்கள் பிராணங்கள்லாம் படிச்சு தானே வந்திருக்கீங்க ராமர் போகும்போது என்ன செஞ்சுட்டு போனாரு போட்டு போனார் அம்மா தாண்டாங்க அட்ரஸ் கிடைக்கல இது உலகம் கதைதான் இருக்கு சம்பந்தமே கலக்க கூடாது அவளை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு நான் போன வாரம் கூட ஒரு புரதரை சத்தம் போட்டுட்டேன் ரொம்ப சத்தம் போட்டேன் இங்கேதான் இதே மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னையா நீங்க எனக்கு சத்தம் போது சத்தம் போட கூடாதுங்கிற அந்த இறக்கமே வரல நான் வயசானவரு நான் எதுக்கு சொல்றேன்னா பார்வந்த குமாரத்தின் மகள் போல ஒரு ஆளை நெஞ்சாச்சு வேலை வாங்கி வீடு வாங்கி தரேன் உனக்கு அதை வாங்கி தரேன் எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் வீட்டுக்குள்ளே செய்யாத உன் வாழ்க்கைக்குள்ள விடாத விளையாட்டுக்கானமே பண்ணாத அது லைஃப் அவுட்டாக தா இதின் அரண்மனையில பார்வனுடைய மகள் இருக்கள் ஆகாது என்று சாலமுனுக்கு வெளிப்படுத்தல் வந்துச்சு துரத்தி விட்டான் வெளியே கொண்டு இன்னொரு அரண்மனையில வச்சான் அது ஏன் முதல்ல செய்யக்கூடாது நீ ஞானி